வணக்கம் நண்பர்களே நேற்றிரன் ஹாரி பாட்டர் கதை சொல்வம் நீதி பகுதி அறுவதை வழங்குவதற்காக சென்னையிலேருந்து அரவிந்த் சென்ற பகுதியில் ஹாரிக்கு சம்ம கோபம் பயங்கர எரிச்சல் சீரியஸ் எவ்வளோ பெரிய பச்சை துரோகி சாவுக்கு காரணமாக அவனை எப்படி சும் ஹாரி பொறுமிகிட்டே அந்த ஆக்ஸ்மீட்லேருந்து அந்த இரகசிய வழி வழியாக மேலே ஏறி வரான் அந்த ஒற்றைக்கண் சிலை சூனியக்காரின் சிலை வருது அந்த குழி வழியாக மேலே ஏறி வந்துடுறான் அதுக்கப்புறம் அவன் மேப்பில் பார்த்தது எல்லாத்தையும் அழிச்சிடறான் ஏன்னா பின்னாடி அந்த பேப்பர் யாருக்கே இல்லையா கிடச்சுதுன்னா மேப்பின்னு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுல்ல அதுக்காக அதுக்கப்புறம் சிலையை வழக்கம் போல் இடம் மாற்றி வச்சிடறான் அங்கே ஒரு தொலை இருந்ததையே தெரியாத மாதிரி அங்கே ஒரு பேசேஜ் இருக்கதே தெரியாத மாதிரி சிலையை திரும்பவும் பழையபடி நகர்த்தி வச்சிடுறான் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போய் உட்கார்ந்துருக்கணும் அப்படியே ரூம் என்ட்ரியில் போய் எல்லாரும் ஹாக்ஸ்மீட் முடிச்சுட்டு வராங்க கூறிய மதிப்படைத்த ஹெர்மியானிக்கு வந்து தெரியும் அந்த அவங்களோட பேச்சை ஹரிக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்துண்டா கேக்குன்னு முதல்ல வந்து திட்றா உனக்கு அறிவு இல்லை உன்னை யார் ஃபர்ஸ்ட் ஹாக்ஸ்மீட் குறை சொன்னது தேவையில்லாத விஷயங்கள்ல பிரச்சனை இல்லை மாற்ற பார்த்தியா ஹாரிக்கு ஒரே சம்மகம் நான் பாஞ்சி வந்து பாக்கெட்டை கவ்வு கவ்வுன்னு கவ்வுது ஹர்மியானி ஏ ஏன் அங்க போற வா வா அப்படின்னு இழுக்கற இந்த சனிய பிடிச்ச பூனையிட்டு திரும்ப சும்மா என் உயிரவாங்க அந்த எலி எவ்வளவு பயந்து கிடக்க தெரியுமா அப்படின்னு ராணி அழுவாத குறைய கடுப்புல பேசினான் இவ்வளவு வேற ஹாரி சொல்றது கேளு அப்படின்னு ஹர்மியானி பேச்ச ஆரம்பிக்கிற உனக்கு சீரியஸ் மேல கோவம் இருக்கலாம் ஆனா அவன உன்னால ஒன்னும் அவன் எப்படி ஒரேல நாற்பது பேரை சுத்தி இருக்கு காத்தோடு காத்தா காணாம போச்சிட்டான் அப்படிப்பட்டவன கொள்ளணும்னு நினைச்சு இந்த ஸ்கூல் விட்டு தப்பிச்சு போனக்கிறேன் எனக்கு தெரியுது அது எவ்ளோ அப்படி முட்டாள்தானு உனக்கு தெரியல அப்படின்னு அருமையா நீ கேட்டானே ஆமா என்ன பண்றது அதுவும் சரிதான்னு அவனுக்கு தோணுது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு வெட்டியா இருக்கிற ஒண்ணுமே நம்ம அப்பா அம்மா கொண்டவன் கையாலாக தவணா கையாலாக தவணா இருக்கிறோமே ஒரே கோபம் வருத்தம் ஆனா என்ன செய்யறது அப்படியே அவனுக்கு அப்படியே பாடத்துல இதுலயுமே போல மறுநாள் அந்த குவிட்டிஸ் டீமோட கேப்டன் ஆலிவர் வந்து கேக்குறாரு என்ன ஹரி புது நிம்பஸ் வாங்கிட்டியா அப்படின்னு கேக்குறேன் இந்த விளையாடுற பறக்கிற ப்ரூம் ஸ்டிக்டோட பழைய வருஷன் நம்ம தலைவர் மேல்பாய் தான் புது வருஷன் வாங்கி வச்சிருக்க புது வருஷன் இப்ப பழைய வருஷன்லாம் கம்பெனியில இல்லையா அந்த புது வருஷன் தான் இருக்கான் சீக்கிரம் பண்ணிட்டே அப்படின்னு கேக்குறாரு அது என்னையா கிறிஸ்துமஸ் கிப்டா மாபெரும் அதோட எல்லாத்தையும் விட புது லேட்டஸ்ட் ரிலீஸ் வந்துச்சு என்னட்ருவோம் அவசியமே இல்லப்பா என்னடா சொல்றீங்க அத ஹெர்மியா நீ ப்ரொஃபசர் மினர்வா கையில குடுத்துட்டாங்க ஏன் செஞ்ச இல்ல எனக்கு அதுல தீய சக்திகள் வந்துருக்கு இருக்கும் எனக்கு சந்தேகமா இருந்தது அது வந்து யாரும் இருந்துச்சா இல்ல ஓ சரி ப்ரொஃபசர் மினர்வா நம்ம ஹவுஸோட ப்ரொஃபஸர் தானே நம்ம ஹவுஸ் ஜெயிக்கணும்னு நிச்சயமா நினைப்பாங்க அதுக்கு நிச்சயமா கொடுப்பாங்க நானே பேசி வாங்கி தரேன் ஹேரி கவலைப்படாத அப்படின்னு ஆலிவர் போகலாம் ஹர்மியாணி சிரிச்சே சொல்லணும் இவன் போய் என்ன பல்பு வாங்க போறானோ அப்படின்னு ஹர்மியானி சிரிக்கிறா ஹாரிக்கு லைட்டா நம்பிக்கை வருது அவன் சொல்றபடி பார்த்தா நம்ம ஹவுஸ் ஜெயிக்கணும்னு அவங்களும் விரும்புவாங்க அதுக்காக எப்படியாவது கொடுத்துருவாங்கன்னு ப்ரொஃபசர்ஸ் ப்ரொஃபசர் மினர்வா ரூம்குள்ள வீட்டு போறான் வீட்டுன்னு சொல்றேன் அவனுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கும் அறிவு இல்லை கொஞ்சமான மனசாட்சி போ fazer maneira watt titt titt tittraanga mudde adey talaiye thunga pottu vandu hari nee vera order panni idu varadhu vela pa seekra nimba 2000 order pannina illa na game e varadumudiyadhu nee illa na thayivu seidha order pannu pa adin solittu peirraanga ivanga ayya adu poonga la nu yani solittu pora harikenga and fire board la da aadna naase poi inga inda thirumbu inda sticke poi order pannuma nu loathu korana na serious black அவனால என் வாழ்க்கையில் இருக்க நிம்மதியெல்லாம் போச்சு அப்பா அம்மா கொண்டுட்டான் இங்கே ஏவும் நிம்மதியாக ஆர்டர் மாட்டேங்கிறேன் அவனை சும்மோட கூடாதுன்னு நினச்சிட்டே போகிறான் சரி நைட்டு சாயங்காலம் ஸ்கூல்லாம் முடிஞ்சு ரூமுக்கு நுழைக்கிறாங்க கிரை ரூமுக்கு தூங்கலான்னு வளர்க்கும் போது அங்கே இருக்கிற போர்ட்ரேட் அந்த ரூமுக்கு காவலர் இருக்கிற ஃபோட்டோ கார் சார் கேடகன் புதுசாக சண்டைக்கு வா என் கூட சண்டைக்கு வா சண்டைக்கு வானு சண்டைக்கு இருக்கிற பேல்ரடாச்சுன்னு ஹாரி சொல்கிறான் அது வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கடுப்பாய் பாஸ்வேர்ட் சொன்ன திறந்து விடணும் விதி அதனால இந்த கதவை விட்டுட்டாரு உள்ள போய் ஹாரி எல்லாருன்னு படுத்து தூங்குறாங்க நைட்டு பாக்கிறான் எஞ்சி பார்க்கறான் ஏதோ கீழே ஏதோ காட்டுக்கு பக்கத்துல ஏதோ சின்ன சத்தம் என்னடா ஜன்னல் வழியா பார்க்கறான் ஹர்மியாடியான பூனையும் அந்த கரிய பெரிய நாயும் நின்று ஏதோ பேசிட்டு இருக்கு அவங்களோட பாஷையில இந்த பூனைக்கு அந்த நாயோட என்ன வேலை இந்த நாய் நான் வீட்டு விட்டு தப்பிச்சு வரும்போது அந்த இடத்துல இருந்தது மெக்னாலியா கிரசன்ட்ல இந்த பஸ் ஏற இடத்துல இது எப்படி இந்த கேம்பஸ்குள்ள இருந்தது இதுக்கு அந்த பூனைக்கு என்ன சம்மந்தோம்னு ஹாரி யோசிச்சுட்டே படுத்து தூங்கிட்டான் ஒரு அரண்நாள் தூங்கிருப்பான்னு பயங்கரமா பக்கத்து கட்டிலிருந்து சத்தம் என்னடா பார்த்தா ராம் ரான்னு கத்துறான் இது சீரியஸா அப்படின்னு செஞ்சு அவசரமா பதவி போய் பாக்குறான் காலையே காணும் என்னடா நடந்துச்சு எல்லாம் எந்த ரூம்ல ஒரே கண்மாடி வந்தான் ஓடிட்டான் எல்லாரும் பைத்திய கடமை வளராறா எப்ப உள்ள விடுவான் சார் கடகன் பாதுகாப்பு நம்ம ஆளை மாத்தான் என்னடா பேசுறேன் இல்ல நான் பாத்தீங்கன்னு சொல்றான் ஆமா… வந்தாரு… நான் பாஸ்வேர்டு கிடைச்சிருக்கும் அப்படின்னு மின் சந்த கேக்கும்போது இன்னொரு தயார் பாருங்க அப்படின்னு சொன்னோ கீழே பார்த்தா எக்கச்சக்கமா பேப்பர்ல பாஸ்வேர்டா எழுதி எழுதி கீழே போட்டுருக்கு இந்த வேலை யாரும் செஞ்சது பண்றது அப்படின்னு கேட்கும்போது நான் தான் ப்ரொபசர் அப்படின்னு நெவில் இல்ல எனக்கு பாஸ்வேர்டு மறந்து மறந்து போகுது அதனால ஞாபகமா இருக்கட்டும் தயவு செய்து அவங்களுக்கு திட்டாதிங்க அப்படின்னு முன்னாடி வரான் அவன் என்ன வேணும்னா செய்யறான் அவனுக்கு பாஸ்வேர்டு மறந்து மறந்து போகுது இனிமேல் அவன் ஏன் கூட ரூம்குள்ள வரட்டும் நானே பாஸ்வேர்டு சொல்லி அவனையும் கூப்பிட்டு வந்துடுறேன் ப்ரொஃபசர் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு இருக்கிற குறையை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஞாபக சக்தியை நாங்கள் பெருக்கிடுறோம் கவலைப்படாதீங்க ப்ரொஃபஸர்னு ஹேரி முன் வந்து நெவில் க தோல்மலை கைப்பட்டு கவலைப்படா நெவில் இனிமேல் நீ என் கூடைய வா என் கூட நீ எங்கேயும் போகலாம் உனக்கு எப்படி பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுனு உனக்கு ட்ரிக்ஸில் நான் சொல்லி தரேன் சரியா அப்படின்னு ஹாரி சொல்கிறான் ஆனால் ஹாரிக்கு எப்பயுமே போல ஒரே சந்தேகம் சீரியஸ் உள்ளே வந்தால் நம்மளை தானே கத்தியை வச்சு கொல்ல வரணும் அவன் மாபெரும் சக்திசாலி எதுக்கு ஃபர்ஸ்ட்டு கத்தியை வச்சு மிரட்டுறான் எனக்கு அதுவும் புரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரே குழப்பம் என்ன தானே மிரட்டணும் எதுக்கு ராண மிரட்டுறான் ராண்கிட்ட வாங்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு சீரியஸ் நிறைய ஒரே குழப்பம் அவன் எதுக்கு ராண வந்து மிரட்டனா என்ன மிரட்டனா எதுக்காக ராண மிரட்டனா உள்ள வந்து அவன் சாதிச்சது என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா தொடரும்